வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஜெர்மன் பேரரசை நிருபியவர் பிஸ்மார்க் இரண்டு இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலின் ஆசிரியர் அபுல் கலாம் ஆசாத் மூன்று மெக்சிகோ நாட்டின் நாணயத்தின் பெயர் பிசோ இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பெங்களூர் நகரத்தை வடிவமைத்தவர் யார் இரண்டு சீக்கிய மதத்தை நிறுவு யார் மூன்று இந்தியாவில் மயிலை தேசிய பறவையாக அறிவித்த ஆண்டு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி